கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹு மன்னடியார்களே அல்லாஹுடையளாலே நேற்று நாம் வரலாறை நிறுத்திவிடும் இடம் எதிரி இரண்டாவது ஆண்டு ரமதாண்டைய மாதம் நடந்த பதிருப்பூர் நபி அவர்கள் அவங்களுக்கு நபி பட்டம் வழங்கிய பதினாலாவது ஆண்டு மதினாவுக்கு வந்தாங்க இந்த பதினாலாவது ஆண்டுக்கு தான் ஹிஜிரி முதல் ஆண்டு என்று சொல்லுகிறோம் முந்தைய பதிமூன்றை ஒரு கணக்காகவும் இந்திய பத்துக்களை ஹிஜிரி என்ற பெயரிலே அழைப்போம் நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்த இரண்டாவது ஆண்டு ஹிஜிரி இரண்டாவது ஆண்டு நடந்த பதிருப்போம் பதிர்போரம் முடிச்சுட்டு நபி மதீனாவுக்கு வர்ற வழியிலேருக்கு வருகின்ற வழியிலே நபி இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தாங்க யூதர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுத்த உடனே அந்த பனு கைனு இருக்கிற ஒரு முக்கியத்துவம் நபியை பார்த்து இப்படி சொன்னாரா யா முஹம் போர் பயிற்சி இல்லாத யுத்தம் செய்யறதுக்கு விபரம் இல்லாத மக்காவை சேர்ந்த குளத்து மக்கள் ஒரு சிலரை அப்படிங்கறதுனால எங்கள்கிட்ட எல்லாம் உங்களுக்கு துணிவு வந்துட வேணாம் இப்ப பதில் போர்ல வெற்றியோடு திரும்பி இருக்கிறாங்க மக்காவை தாயமாக தாயகமாக கொண்டாங்க அகுமார் போர் பயிற்சி இல்லாத போர் செய்ய தெரியாதவர்கள் அவங்கள வென்று விட்டதை எங்க கூட எல்லாம் உங்களுக்கு துணிவு தந்திர வேணாம் அப்படின்ட்டு நபியை எச்சரிக்கிறது மாதிரி ஒருத்தர் நபியிடம் வார்த்தையை போட்டார் நபி அதை காதலை விட்டுட்டு வந்துட்டாங்க வருமான சரியா ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உகது போர் ஒரு போர் நடந்துச்சு மூன்றாவது ஆண்டு சப்பால் மாதம் நடந்தது இது சப்பால் மாதம் பதிர போர் முடிஞ்சு அந்த வெறி வேகத்தை மக்கத்து மக்கள் குறைசிகள் லெஞ்சத்துல வச்சுக்கிட்டே இருந்தாங்க வரலாற்றிலே இப்படி சொல்லுவார்கள் மாத காலம் முடிந்த பின்னரும் கூட மதீனாவுடைய பகுதியிலே அழுகை குறையவில்லை ஊர் ஓரத்துல போறோம்னா ஊர்ல அழுகிற சத்தம் ஓரத்துல போறவங்களுக்கு கேட்கும் அந்த அளவுக்கு கடுமையான தாக்கத்தை மக்கத்து மக்களின் மீது ஏற்படுத்தி இருந்துச்சு பதிருப்போர் இந்த மதுரை அதை மக்காவில் இருந்த எல்லா முக்கியத்தை பெரும்பாலான முக்கியத்தர்கள் போர்க்களத்தில் வந்து கொன்று குவிக்கப்பட்டுட்டாங்க ரொம்ப முக்கியமான ஆள் அபூலுங்கிற ஆள் பேர் சொல்லி புறாந்து சமிக்கப்பட்ட ஆள் அந்த ஆள் போருக்கு வரலை உடல்நல குறைவால் மக்காவிலே இருந்துகிட்டாரு இருந்துகிட்டாருனாலும் போருக்கு வந்தவங்க திரும்பி வர்றதுக்குள்ளேயும் மௌத்தா போயிட்டார் போய் பணத்தை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருந்த இடத்திலேயே போருக்கு வரல ஆனா போருக்கு போனவங்க திரும்ப வரும்போது அபுல் அஹபு இல்ல ஊர்ல இந்த வேகம் இந்த வெறி அவங்க மனசுக்குள்ள இருந்துச்சு சரியா ஒரு வருஷம் முடிஞ்சுச்சு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே மக்கத்தில் இப்போது முக்கியஸ்தராக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அங்கிருந்து அபு சுஃபியான் ரீதியில் அவங்க இப்போதெல்லாம் முஸ்லீம் ஆகல அபு சுஃபியான் நபியனுடைய சிறிய தகவலர் எக்ரிமா ரிகல்லாக பின்னால முஸ்லீம் ஆகிட்டாங்க இப்போது முஸ்லீம் ஆகல அபு சுஃபியான் மற்றும் எக்ரிமாலி வலித் ரதிலாக இவங்களும் பின்னால முஸ்லீம் ஆயிட்டாங்க இப்போது முஸ்லீம் இல்லை இவங்கெல்லாம் இப்ப ஊரில் முக்கியஸ்தர்கள் அந்த து தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போன ஒரு டீம் அபு சுபியானுடைய தலைமையில் சுமார் ஆயிரம் ஒட்டகைகள் அது நிறைய ஜமான்கள் வியாபாரத்துக்கு போயிட்டு கொண்டு வித்து மக்காவுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்தாங்க நல்ல கொழுத்த லாபத்தோடு திரும்ப வந்தாங்க திரும்ப வருகின்ற வழியில் தான் முஸ்லீம்கள் இப்போது முஸ்லீமா இல்லை இக்கிரிமா அவர்கள் சொல்லுவார்கள் மக்கத்து மக்களை பார்த்து கூட்டத்தாரே மக்கத்து மக்களும் அது முகமத் நிச்சயமாக நமக்கு அமீதம் செய்து விட்டார் சமூக முக்கிய கூட்டத்தை மையமா வச்சு இந்த போர் வந்துச்சோ அதுல யாரெல்லாம் முதலீடு பண்ணிருக்கீங்களோ உங்களுடைய முதலீடு எல்லாத்தையும் எதையும் எடுக்க கூடாது வித்து பணமாக்கி அந்த பணத்தை முஸ்லிம்களை அழிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது வியாபார பொருட்கள் சுமார் ஐம்பது ஆயிரம் தீனாருக்கு வில போச்சு ஐம்பது ஆயிரம் தீனார் இன்றைய மதிப்பு சுமார் அறுபத்தி ஐந்து கோடி ரூபாயையும் அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் சரக்கு ஐம்பதாயிரம் தீனார் அத்தனை வித்து அடுத்த வருஷம்யாரிப்பு வீரர்கள் பயன்படுத்துகிற உருக்கு சட்டைகளின் எண்ணிக்கை மட்டும் உருக்கு சட்டைகள் போருக்காக பெரிய பெரிய ஆனா உகதுக்கு முக்காயிரம் பேர் முப்பாயிரம் ஒட்டகைகள் ஆட்களின் எண்ணிக்கை சரியாக குறிப்பிடப்படவில்லை ஒரு ஆளுக்கு ஒரு ஒட்டகை கணக்கு வச்சாலும் மூவாயிரம் நபர்கள் அது இல்லாத இருநூறு குதிரை படை வீரர்கள் தெரியாமல் பெரிய தகவனார் அவங்களும் தம்பி மகரத் முகமது மீது அழப்பரிய பற்றும் மரியாதையும் அதனால ரகசியமா கடிதம் இந்த படை கிளம்புன உடனே முகமது வலிதவரி போய் அதுலேயே மூணு நாள வேஸ்ட் பண்ணிடுறார் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு வலிதவரி எக்ஸ்ட்ரா ஐநூறு கிலோமீட்டர் சுத்தி இருக்காரு இருக்கும் போது கூட கூடம் மன்னன் மக்களுடைய பொறுப்பு தலைவனுடைய தலையாய கடவைகளில் ஒன்று தன்னுடைய மக்கள் எந்த விதத்திலும் பதட்டப்படாமல் பாதுகாக்க வேண்டும் மக்களுக்கு தேவையில்லாத அனுமதி இல்லாமல் சொல்லக்கூடாது உடனே கிளம்பி மதீனாவுக்கு வந்தாங்க வெளியில சுமார் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுதான் கிளம்பி மதீனாவுக்கு வந்தாங்க அதுக்குள்ள கிளம்பினத்துல நடந்ததுனால இந்த பேருக்கு உகது போர் வந்து நபி அந்த மலையை பார்த்து சொல்வாங்க அல்லாஹ்வுடைய திருதூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நேசிக்கிற பாக்கியத்தை மனிதர்களுக்கோ அல்லாஹ் உயிருள்ள ஜீவன்களுக்கு மட்டும் கொடுக்கவில்லை உயிரற்ற ஜீவன்களுக்கும் கொடுத்துந்தார் நபி உஹத் மலையை பார்த்து சொல்வாங்க உஹது யஹிபுனா வ உஹிபுஹு இந்த உஹத் மலை nami நேசிக்கிறது நாம் உஹதை நேசிக்கிறோம் சொன்னாங்க உஹத் மலை அறிவியல பாறைகளுக்கெல்லாம் விரை ஆறு வெள்ளிக்கிழமை குவிந்துட்டாங்க அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை முடிச்சுட்டு ஜும்மாவில முக்மீன்களுக்கு ஒரு அற்புதமான உரை நிகழ்த்தாங்க வெற்றி பெற்றதால் அடுத்த சந்திப்புக்கு உற்சாகமா தயாரா இருந்தாங்க முக்கியமான விஷயம் பதில் கிளம்பி போகும்போது நபி போருடைய திட்டத்தில் போகல யதார்த்தமா தற்காப்புக்காக போனதுனால எல்லாருமே கூட வரல பல வீரர்கள் வர்ற வாய்ப்பையிலிருந்து மதீனாவிலேயே தங்கிட்டாங்க ஓருடைய பதிலுடைய வாய்ப்பை இழந்துட்டமேனு ஒரு பெரிய வடிவால் சகாபாக்கள் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க இஸ்லாமிய படை மூணு டீம் பிரிச்சாங்க சுமார் ஆயிரம் ஒட்டகைகள் கொண்ட படை ஒரு குதிரை கூட கிடையாது குதிரை படை வீரர் ஒருத்தர் கூட ஒரு குதிரை கூட கிடையாது இந்த பக்கம் குதிரை வீரர்கள் இருக்கிறாங்க குதிரையை பற்றி அல்லாஹ் குதிரைக்கு கொடுத்திருக்கிறான் விலங்கியல் நூல் அல்லாஹ் குதிரைக்கு எப்படி ஒரு அறிவு தன்னுடைய முதுகிலே அமர்ந்திருக்கிற எஜமானனுடைய எதிரியை அடையாளம் காண தெரியும் அதற்கு நீங்க ஏறி உட்கார்ந்தீங்கன்னா யாருக்கு பக்கத்தில் நிக்க போய் தெரியும் நம்மளுக்கு பக்கத்திலே போய் நிக்காதது எதிரியை தீர்மானிக்கிற அறிவை எழுதுவாங்க இன்று வரை போர்க்களங்களிலே உலக நாடுகளில் பெரும்பாலான நாடுகளிலே குதிரைப்படை இருக்கிறது இந்தியா உட்பட இஸ்லாமிய படையில் அன்னைக்கு ஒரு குதிரை குதிரை கூட கிடையாது குதிரைப்படையே இல்லை தலைமை கொடி பிடிச்சிருக்காங்க ரெண்டாவது மக்காவிலேயே சார்ந்த ஒரு படைஸ் கூட்டத்தை சார்ந்த ஒரு படை இதற்கு யாருன்னு போல்ற ஒரு பிரிச்சு மூணுக்கும் மூணு கொடிகளை கொடுத்து நபி படை இருந்தாங்க நபி அவர்களுக்கு இதுக்கு முன்னாலேயே மக்கா வாசிகள் படை எடுக்க தீர்மானிக்கிறாங்க தாங்கி மக்காவ செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாமிய வளர்வுக்கு இஸ்லாமிய பாதுகாப்புக்கு ஒரு ஒரு நல்ல சூழ்நிலை கிடைத்ததை தவிர எதிர்ப்பு மூன்றாக பெருத்தது வரலாறுகள் இப்படி சொல்லுங்கிறது அதனாலதான் நபி மதீனாவுக்கு ஹிஜரத் செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நபி நிம்மதியா தூங்கவே மாட்டாங்களாம் எப்பவுமே தூங்க மாட்டாங்க ஏன்னா எந்த நேரமும் என்னவோ நடக்கலாம் ஒரு முறை இருட்டுல எந்திரிச்சு இருள்ல எந்திரிச்சு யாராவது ஒரு சஹாபி காவல் என்ன நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில எட்டி பார்த்தாங்க ஒரு சஹாபி வாளோடு வந்தார் வாளோடு வந்தார் இருட்டுல தெரியல யார் அவர் கேட்டாங்க யார சொல்லு அப்படின்னு சொன்னாங்க தங்களை கொஞ்சம் நேரம் பாதுகாக்கணும் போல இருந்தது எனவே நான் படுக்கையை விட்டு எழுந்து வந்தேன் நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப காலத்தில் காவலுக்கு ஆள் நிற்பாங்க ஆள் இல்லைன்னா நபி அயர்ந்து தூங்க மாட்டாங்க அன்னை சொல்றாங்கன்னா நபி பயணத்தில் இருக்கும் போது ஆயத்தரைக்கு வச்சா நபியே உங்களுக்கு நான் தருகிற கட்டளைகளை மக்களிடம் தெளிவாக எடுத்து வையுங்கள் நாமே பாதுகாப்பு எடுத்து சொல்ற வேலையில கவனமா இருங்க கூட தலையை விட்டாங்க இருக்கிறீங்களோ எடுத்த காலி பண்ணிடுங்க என்னுடைய காவல் பொறுப்பை அல்லாஹ் பாதுகாப்பு இல்லைன்னா தூங்க மாட்டாங்க பாதுகாப்பு நபியும் தலைமை தாங்கி வந்தாங்க மூணு பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு நபி மீண்டும் வர்றது வரைக்கும் உள்ளூருக்குள்ள இமாமத்து செய்யக்கூடிய இமாமாக உண்மை மக்தல்லாக ரெண்டு பார்வையும் இல்லாத சகாபி அவங்கள நபி இமாமாக்கிட்டு நபி கிளம்பிட்டாங்க வெள்ளி கிளம்ப ஜும்மா முடிச்சுட்டு படையை கிளம்புது நபி அவர்களுக்கு முன்னால வளப்புறமும் இரண்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க நபி அவர்கள் பாதுகாப்பாக அழைத்து செல்லப்படுகிறார்கள் குறிப்பிட்ட தூரம் போனவுடனே அதாவது உகது மலைக்கு கொஞ்சம் முன்னாலேயே இரவு வந்துருது நபி அவர்கள் அங்கே மகரீபையும் கொஞ்ச நேரம் இஷாவையும் தொழுதுட்டு படை அங்கேயே தங்குது அங்கேயே தங்குற படைக்கு சுமார் ஐம்பது காவலாளிகளை ஐம்பது வீரர்களை நபி அவர்கள் பாதுகாப்புக்கு போட்டாங்க பாதுகாப்புக்கு போட்டு நபி அவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு மெய்க்காவலராக சாபி நபியினுடைய தலைமாட்டிலேயே நின்றிருந்தாங்க அன்று இரவு கழிகிறது இதுல இன்னொரு கூட இருக்குது ஒரு சகாபி சிறுவர் பருவ வயதை கூட அடையாத சிறுவர் நவியவர்கள் போருக்கு வீரரா எப்பவுமே சிறுவரை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ராகி அழகு அதற்கு சமர துகுனு சுண்டு பிரதி எல்லாகும் இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் சிறுவர்கள் நப வந்து வேண்டிக்கிட்ட அல்லாஹ் திருத்துதரே வயசுல நான் சின்ன ஆளா இருந்தால் நல்ல அம்பை குறிப்பார்த்து அம்பைகிறதுல நான் தெளிவான ஆள்னு சொன்ன உடனே நபி ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க ஒரு நேர வீட்டுல போய் அவங்க அத்தாவை சிபாரஸ்க்கு கூப்பிட்டுட்டார் ஆமா என் பையன் நல்ல அம்பை வார் ஒரு சேர்த்துக்கங்க நபி அவர்கள் ஆளை பார்த்தாலும் சரின்னு சேர்த்துக்கிட்டாங்க இவரை சேர்த்துக்கிட்ட உடனே பக்கத்துல இருக்கிற சமரத்துக்குன்னு ஜுண்டு பிரதியில் தான் சண்ட போடுவேன் சண்டை அதனால அவரை தூக்கி நான் எடுத்துக்கிட்டாங்க நபி அவர்கள் எங்கே போட்டி போடுங்க ஒரே முட்டா முட்டி கவுத்திட்டாங்க சேர்ந்து மாதம் இதிரி மூன்று செவ்வால் மாதம் பிற ஏழு சனிக்கிழமை அதிகாலை சுபோவுக்கு முன்னாலேயே எந்திரிச்சு படை கிளம்பிடுது கொஞ்சம் தூரம் போயித்தான் பதிரி தொழுகிறாங்க பதிரி தொழுகும் போது படை கண்ணுக்கு தெரியும் தூரம் நல்ல முடிந்தவரை பிற்படுத்தி தொழுகணும் எதிரி படை தெளிவா தெரியுது மதினாவிலே இருக்கக்கூடிய முனாஃபிக்கின் தலைவன் அப்துல்லா கடும் கோபத்திலே இருந்தான் ஒரே சலசலப்பு பயந்து போயிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களை ஒரு டீம் கிளப்பி முகமது நபிக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைடா தேவை இல்லாம நாமையே உள்ள நுழையனும் நான் யுத்தத்துக்கு போறதுக்கு நமக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை மக்கா வாசிகளும் மக்காவாசிகளுக்கும் நமக்கும் எந்த பகையும் இல்லை எனவே நாம் யுத்தத்துக்கு போக மாட்டோம் ஆயிரத்தை குறைவு இந்த ஆளுநர் தன்னுடைய ஆதரவாளர்கள் சுமார் முன்னூறு பேரோடு ஊர் திரும்ப இந்த அப்துல்லாவுடைய மகன் அருத்து அவங்க நல்ல தூய்மையான உயர்ந்த சஹாபி நபி அவர்களுக்கு எத்தனை விதை விதத்தில் இடர் செய்திருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த மீது ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க பின்னால கூட என்னுடைய தந்தைக்கு தொழுக வாங்கன்னு சொல்லி அன்னாருடைய மகன் வேண்டிக்கிட்டதுனால நபி அவர்கள் போய் நபிதான் தொழுக வச்சாங்க அவருக்கு தவறிடுவதற்காக நபி பறக்கிறதுக்கு தன்னுடைய துணியை கொடுத்தாங்க மக வேண்டிக்கிட்டார் போகும்போது பின்னால் இருக்கிற உமரது பிடிச்சி இழுத்தாங்க தட்டி விட்டாங்க கையை தட்டி விட்டுட்டு அவர்கள் தொழ வச்சாங்க முனாஃபுத்துகளுக்கு இனிமேல் தொழக்கூடாதுங்கிற உத்தரவு அல்ல இதுக்கப்புறம் தான் போட்டான் முனாஃபிரளுக்கு தொட வைக்கக்கூடாது அந்தாலும் என்ன செஞ்சா அந்த படையிலிருந்து சுமார் முன்னூறு பேரை பிரிச்சிட்டான் பிரிச்சுட்டு முந்நூறு பேர் பிரிந்தவுடனே நபிசல்லா அரசல் மீண்டும் சஹாபாக்களுக்கு ஒரு அருமையான உரை கொடுத்தாங்க சஹாபாக்கள் வேகம் குறையலை ஏன்னா எண்ணிக்கையை பார்த்து நம்பிக்கை உள்ளவர்கள் அல்ல வந்தாங்க நபி வந்த உடனே களத்தை நோட்டமிட்டாங்க முஸ்லீம்கள் முக்மீன்கள் இருந்து சுமார் ஐம்பது ருமாத்துகள் அரவியில் அம்பையும் தகுதியுள்ளவர்கள் அம்பையை தெரிந்தவர்கள் ஒரு ஐம்பது பேர்த்தை ரெடி பண்ணி அந்த ஐம்பது பேர்த்துக்கு ஒரு சஹாபிய லீடராக போட்டு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் ஒரு குறுக்கு வழி இருக்கு அரபியில வாதுன்னு சொல்லுவோம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு டீம் நமக்கு முன்னால மோதிக்கிட்டு ஒரு கூட்டம் பின்னால் வந்து நம்மை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு பின்னால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முஸ்லிம்கள் எல்லாம் வென்று விட்டார்கள் என்ற தகவல் உங்களுக்கு கிடைத்தாலும் நான் உங்களுக்கு மறு உத்தரவு தரும் வரை இந்த இடத்தை விட்டு நீங்க ஜெயிக்கிறாங்க நாம தோற்கோங்கிற தகவல் உங்களுக்கு கிடைத்தாலும் மறு உத்தரவு வர்றது வரைக்கும் இங்கிருந்து நகரக்கூடாது ஜெயிச்சாலும் தோத்தாலும் இங்கிருந்து நீங்க வரக்கூடாது என்னுடைய கட்டளையை கேட்டுத்தான் வர வேண்டும் அப்படின்னு ரவி சொல்லி இருந்தாங்க ஐம்பது சகாபாக்கள் அப்துல்லாஹிபின் ஜுபைர் ரதி எல்லாகவும் அந்த டீவினுடைய தலைவர் நம்முடைய வாழ்க்கையில நபியினுடைய உத்தரவு அல்லாஹுடைய திருத்தூதரின் கட்டளை அதை நிறைவேற்றுவத பயன் பல நேரங்களில் நமக்கு தெரியும் சில நேரங்களில் அதனால் ஏற்படக்கூடிய பயன் வெளிப்படையா தெரியாது எனவே அதை நாம் குச்சமாக மதித்தால் அல்ல அல்லது அதை செயல்படுத்துவதிலே குறை வைத்து விட்டால் பல நேரங்களிலே அதற்கான அதற்கான பாதிப்பை நாம் அனுபவிக்க வேண்டி வந்திருக்கிறோம் இந்த உகது போரில் முஸ்லிம்களுக்கு கசப்பான பெரியதொரு பாடம் கிடைச்சது அந்த பாடத்துக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹுடைய தூதரின் ஒரு உத்தரவு ஒரு உத்தரவு கவனக்குறைவாக பேணப்படாததால் இந்த ஐம்பது பேர்த்த நபி நிறுத்தி வச்சிருந்தாங்க ஐம்பது பேர் நின்னாங்க வலமைப்படி அதிகாலையில யுத்தம் ஆரம்பிச்சது ஆரம்பித்த உடனே முஸ்லிம்களுடைய தாக்குதல் உக்கிரமமாக கடுமையாக இருந்ததால் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் செதறி ஓடுனாங்க ஏற்கனவே மதுரு போர்ல தொடர்ந்த உடனே ஒரே தாக்கு மூர்க்கத்தனமான தாக்கு செதறி ஓடி வெற்றி கொண்டுட்டதுனால அதே நினப்புல முஸ்லிம்கள் இருந்தாங்க ஆரம்பத்திலேயே எதிரிகள் செதறி ஓடுன உன்னு ஓடுறத பார்த்துட்டு பின்னால பாதுகாப்பு என்ன சும்மா இருக்காங்க பெரும்பாலான சகா வாக்கள் நாமலும் போகலாம் நாமளும் போகலாம்னு கிளம்பிட்டாங்க நபி மறு உத்தரவு வர்றது வரைக்கும் இடத்த விட்டு அசையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் பி மறு உத்தரவு வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நீக்க கூடாது கவனக்குறைவு வேண்டும் என்றே அல்ல கணிப்பு பிழை ஒரு சகாபி சொன்னாங்க நேரத்தில் இப்போது போர் முடிந்து விட்டது எதிரணி வீரர்கள் எல்லாம் சிதைந்து ஓடுகிறார்கள் நாம போய் ஓடுறவங்களை இன்னும் துரத்துவோம் வந்துருச்சு நடக்கும் போதுதான் வரக்கூடாது தவறாக கணிச்சுட்டாங்க யூக பிழை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கிளம்பினாங்க அடுத்தது அப்துல்லா ஜுபை நான் வரமாட்டேன்னு அவங்க மட்டும் உறுதியாக நின்னாங்க அந்த இடத்துலயே அவங்க சகிதா பண்ணாங்க நபியவர்கள் கணித்ததை போலவே செதறி ஓடியவர்கள் இவங்களுடைய பலவீனம் கொஞ்சம் தெரிஞ்ச உடனே சுற்றி வளை கொஞ்ச நேரத்தில் அதுக்கு மேல நிலைமை என்ன ஆகுது திட்டமிட்டு முஸ்லீம்களுடைய முஸ்லீம்கள் உக்கிரமமாக தாக்கப்படும் நேரத்தில் கண்ணுக்கு தெரியல நபி கொல்லப்பட்டு மனோ ரீதியா பெரிய பின்னடைவு பலவீனமாக உக்கிரம போர் செஞ்சுட்டு இருந்தவங்க போர் வீரர்கள் கூட தூக்கி போட்டு அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் வாழ தூக்கி போட்டுட்டு ஓடிட்டாங்க ஒரு பகுதியில் ஓடிட்டு நபியை தேடுவதற்காக அவதூறு பறவி போனதால இங்கே இருக்கட்டும் ஒரு காலத்திலே ஹதரத் அப்துல்லாஹிம் ஹசரத்து அப்துல்லாஹிம் ஒமர் மதியல்லாஹ் அவங்களுடைய காலத்துல மக்காவில் அவங்க உட்கார்ந்து அதீச பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க மக்களுக்கு எகிப்து நாட்டிலேருந்து ஒருத்தர் மக்காவில் அச்சு செய்யறதுக்காக வந்திருந்தார் அவர் ஷியா மதத்தை சார்ந்தவர் ஷியாக்கள்னு ஒரு மதம் இருக்குது நாம் கேள்விப்பட்டிருப்போம் அவங்க பெரும்பாலும் சஹாபாக்களிலே குறிப்பாக அபூபக்கர் ஒமர் உஸ்மான் இந்த மூணு பேரையும் கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர் தெளிவாக நான் ஒரு வீடியோ கிளியை பார்த்தேன் என்று நான் ஈமான் சொல்லுகிறேன் அழிதி இல்லாம இருக்கிற மூணு பேரை கடுமையா தூஷணிப்பாங்க கடுமையா விமர்சிப்பாங்க இந்த ஹஜ் ஷியா வந்திருந்தாரு மதத்தை சார்ந்தவர் வந்தார் காமத்துலாவ மஸிதுல்ல ஆறாமல கூட்டமா உட்கார்ந்த மக்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு உள்ளூர்கார் கேட்டாரு என்ன அங்க கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க நடுவுல ஒரு பெரியவர் உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அவர் யார் அப்ப அந்த உள்ளூர்கார் சொன்னாரு இவர்கள் எல்லாம் குலத்தவர்கள் நடுவுல உட்கார்ந்து இருக்கிறவங்க அப்துல்லாஹின் அமர் அதுலாங்க ஆளை பார்க்கல பேர கேள்விப்பட்டிருக்காரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொன்ன உடனே நேரஹ் அப்துல்லாஹிபின் உமர்த்த வந்து உட்காந்துட்டார் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டார் அடுத்து அப்துல்லாஹிமன் உமர் சொன்னாங்க தெரியுமா தெரியாது மூணாவது ஒரு கேள்வி கேட்டார் பெய்யூர் இதுவான் ஆறாவது வருஷம் நடக்கிறது அது அடுத்து வரும் அதிலே அவர் கலந்து கொள்ளவில்லை ரெண்டு விஷயம் ஏற்கனவே வந்தது நான் சொன்னேன் உஸ்மான் நதியில் தான் கலந்துக்கறல உகது போர்ல நபி கொல்லப்பட்டாங்க நபியை தேடும் வேட்கையில செய்ய வேண்டிய விட்டுட்டு இறங்கிட்டாங்க அடுத்து அப்துல்லாஹிமின் உமர் இல்லான்னு சொன்னாங்க நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டே நான் சொல்றேன் கேளு மதுர போர்ல உஸ்மான் கலந்துக்கலாம் ஏன் கலந்துக்கலன்னா நபி நீங்க வரவேண்டா உள்ளூர்ல இருங்கன்னு இருக்க வச்சுட்டு வந்தாங்க நீங்களும் கலந்து கொண்ட எண்ணிக்கை தான் வீரருக்குள்ள நன்மையும் பங்கும் உங்களுக்கு உண்டு என்று நபி வாக்கு கொடுத்ததாலே இருந்தார் இரண்டாவது உகது போரலை தவறு செய்தார் என்று சொல்லுகிறாய் இந்த உகது போரில் நடந்த தவறையெல்லாம் பின்னால் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வச்சார் தவறு செய்த சகாபாக்களை எல்லாம் அல்லாஹ் கண்டித்து விட்டார் இந்த ஐம்பது பேருடைய கவனக்குறைவுதான் பெரும்பாலும் பெரும்பாலான இந்த தாக்குதலுக்கு நம்முடைய பின்னடைவுக்கு காரணமா இருந்துச்சு செஞ்ச தவற சுட்டி காட்டுறதுக்கு ஒரு தவறு செய்யப்பட்டால் செய்யப்பட்ட தவறுக்கு தௌபா செய்து அதற்கான பிராயல் பரிகாரம் பெறப்பட்டு விட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த தவறு தொடைத்து எடுக்கப்படுகிறது அதிதிகளை வைத்துத்தான் நமக்கு அறிஞர்கள் ஒரு கருத்தை சொல்லுவார்கள் அறியாத காலத்திலே தெரிந்த தெரியாமல் மீன்கள் தவறு செய்து அந்த தவறு தௌபா செய்து நீக்கப்பட்டிருந்தால் அந்த தவறு பிறரிடம் எடுத்துச் சொல்லப்படக்கூடாது ஒரு காலத்தில் தப்பு பண்ணியிருந்தோம் திருந்தினதுக்கு அப்புறம் நம்ம காலத்துல அப்படியெல்லாம் சிறுத்து நம்ம எல்லாம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் ஒரு காலத்துல அப்படியெல்லாம் பண்ணணும் கடந்து போன தவறுகளை சமூகத்தில் ஒருபோதும் தவறுகள் மறைக்கப்பட வேண்டும் புதைக்கப்பட வேண்டும் ஒரு கால சமூகத்துல பெரியவங்களா இருக்கிறவங்க நாங்கள்லாம் ஒரு காலத்துல இப்படி செஞ்சோம்னா தவறு செய்கின்ற தேட்டத்திலே வேட்கையிலே உள்ள நெஞ்சங்களுக்கு ஆதாரமாக அமையும் அவங்க எல்லாம் இருந்திருக்கா நம்மளும் நாளைக்கு மாறிக்கிறோம்னு நடப்பாங்க நாலு பேர் தேவையில்லாமல் பலரை அது தவறு செய்ய தூண்டும் உள்ளூரை இந்த உணர்வை ஏற்படுத்தும் அதனால் தவறுகள் அழிக்கப்பட்டு விட்டால் மனிதர்களுடன் அது பிரஸ்தாபிக்கப்படக்கூடாது ஏன்னா அது நடக்காதது மாதிரி இது எல்லா உமீன்களுக்கும் தேவை என்பதால் நான் கூறுகிறேன் உஸ்மான் ரபியுல்லாஹும் அவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டான் வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தப்பு செஞ்சான்னு கேட்க நீயாரியான்னு கேட்டான் அதுக்கடுத்து வைகாத்தூர் இல்லுவான் உஸ்மான் ரவி எல்லாம் ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கும் நீ அச்ச முடிச்சிட்டு போகும்போது நீ கொண்டு வந்த கேள்வியோடு நான் சொன்ன பதிலையும் சேர்த்து எடுத்து செல்லுனா நல்ல மனசில்லாம வெறும் கேள்வியோடு அங்கிருந்து இங்க வந்த நீ ஓருக்கு போகும்போது கேள்வியோடு கேள்விக்கு உரிய பதிலையும் சேர்த்து எடுத்துட்டு போன அப்துல்லாஹி சொன்னா எதுக்கு சொன்னா உஸ்மான போன்ற ஆழமான சகாபாக்களை அவர்களுடைய கவனங்கள் தேடுதல் வேட்டையில் பின்னால போகாதீங்க வாங்க வாங்க அழைப்பு கொடுத்தும் கூட இருந்த பரபரப்புகள் முஸ்லீம்களிலே சுமார் எழுவது சுகதாக்கள் பழிக்கு பழி மாதிரி எழுபது பேர் எழுபது பேர் உகது போர் தோல்வியிலே முடிஞ்சது என்று அறுதியிட்டு சொல்ல முடியாவிட்டாலும் கடும் பாதிப்பு என்றால் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிலே கைது நடவடிக்கைகள் அது நடக்கலை இதுல அதனால உகது தோல்வி என்று சொல்ல முடியாவிட்டாலும் முக்மீன்களுக்கு கடுமையான பாதிப்பு முகாதிரியர்கள் சுமார் நாற்பத்தி ஒரு பேர் அன்சார்கள் சகாபாக்கள் நாற்பத்தி ஒரு தங்கம் 4 ஏற்றுக்கொண்டு சார்பில் வந்திருந்த ஒரு யூதர் அதுக்கடுத்து முகாதிரிகள் மக்காவிலிருந்து வந்தவங்க சகாபாக்கள் எதிர்த்தர்ட்டு கணக்கு சொல்றாங்க நடந்துருச்சு இதுலதான் நான் ஏற்கனவே சொன்னா இல்லையா உசைரீம் உசைரீம் அப்படிங்கிற சகாபீர்தான் உகது போர் வரை பல முறை அவர்களுக்கு ஈமானுடைய அழைப்பு கொடுக்கப்படும் ஏற்கப்படவில்லை பல முறை அழைப்பு கொடுக்கப்பட்டது ஈமான் ஏற்கல தேடி வருது ஜ பார்த்தாங்க போர்களு அப்ப வெட்டப்பட்டு குயிராக கிடக்கிறார் குற்றயிராக கிடக்கிறார் ஜெயித் ரீதியில் தான் பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க உசைரின் நமை சார்ந்தவர் அல்லையே இவரை எப்படி நம்ம கூட யுத்தத்துக்கு வந்தாருன்னு போய் கேட்டாங்க உசைரியமே எதற்காக வந்தீர்கள் உங்க கூட்டமெல்லாம் வந்திருக்குன்னு அவங்களுக்கு ஆதரவா வந்தீங்களா இல்ல முகமது நபியினுடைய மார்க்கம் இஸ்லாமத்தின் மீது உள்ள பற்று நீங்க வந்தீங்களா உசைரின் சொன்னாரு என் கூட்டத்துக்கு நான் ஆதரவா வரல நபியின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் எனக்குள்ள ஆர்வம் தான் பற்றுதான் அழைத்து வந்ததுல தான் வந்தேன் இஸ்லாத்திலே இஸ்லாத்தை ஏற்று ஒரு அழைப்பா ஒரு அமல் ஒரு வக்து தொழுக கூட தொழுகாம சொர்க்கத்துக்கு போன சஹாபி இந்த உசை சஹாபி தான் அது எல்லா போனது பாத்தீங்கன்னா உகது போரில் நடந்த இன்னும் பல பலவிதமான சம்பவங்கள்ல ஒண்ணு அதற்கு சாது ரபிய அப்படிங்கிற சகாபி அதற்கு அப்துல் ரஹமானுவின் இணைத்து விடப்பட்டவர்கள் என்று நிலையத்தில் நான் சொல்லியிருந்தேன் மதினாவிலேயே பெரிய செல்வந்தர் நபிக்கு மிகவும் அனுகூலமா இருந்தவங்க கடைசி நேரத்துல நபி எங்கே சாத காணாம சாதுபுனூர் ரபியா காணாமே சஹிதாயிட்டாரு போய் தேடி பாருங்க பார்த்துட்டு அவர் சஹாபத்துடைய நிலைமையில ரூஹ் இருந்தா அவர்கிட்ட சொல்லுங்க அல்லாஹுடைய ரசூனு உங்களுக்கு சதாம் சொல்லி விட்டாங்க இப்போது உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லுங்கன்னு ரபி சொல்லி விட்டாங்க இந்த தகவலை கொண்டு போற சஹாபி பாத்தீங்கன்னா அவருக்கு ஜெய்துனு தாபித் ரவி எல்லாம் அவங்க தான் போறாங்க ஜெயிதுன்னு சொல்லி அவரை போய் சாது ரபிய சந்திச்சுட்டு சந்திக்க முடிந்தால் ரூஹ் இருந்தால் நான் சரான் சொன்னேன்னு சொல்லுங்க சொல்லிட்டு சொல்லுங்க இப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் இப்போது எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு வர சொன்னாங்க சாதரதி நபி அவர்களுக்கு என்னுடைய சலாமை சொல்லுங்கள் நான் இப்போது சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு சொ்கத்தின் வாடை தெரிகிறது என்று சொல்லிவிட்டு அதற்கு சாதி ரதி எல்லாரும் வந்திருக்கிற ஜெய்து நதி எல்லாரும் பார்த்து சொன்னாங்க மக்களே பெருமக்களே உங்களில் ஒருவர் ஒருவர் கண்ணிமைத்துக் போது கூட சகாபாக்களாகிய உங்கள் இனத்தில் ஒருவர் கண்ணிமைத்துக் போது கூட நபி அவர்கள் தாக்கப்படும் நிலை வந்தால் ஒருத்தர் இருந்தால் நபிக்கு அந்த நிலம் கூடாது நீங்கள் ஒருவர் இருந்து கூட நபி அவர்கள் தாக்கப்படும் நிலை வந்தால் நாளை அல்லா கூட முன்னிறுத்த முடியாது வரக்கூடாது அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சாங்க ஒரு கண் இருந்தா கூட நபிக்கு ஆபத்து வந்தால் நாளைக்கு நீங்கள் அல்லாண்ட பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி முடிச்சாங்க ரூபே ஒருத்தர் இருக்கும் போது கூட நபிக்கு இந்த இந்த யுத்தத்தில்தான் அல்லாஹுடைய திருத்துதர் அவர்களுக்கே காயப்பட்டது கண்ணத்தினுடைய வலது பக்கம் ஒரு எதிரியினுடைய தாக்குதலுக்கு இலக்காயம் உமையத்துமனு ஹலகுங்கிற துன்மார்க்கன் இதில் தான் கொல்லப்பட்டார் நபியவர்களால் நபியவர்களால் கொல்லப்பட்ட ஒரே வைரி உமையத்துமின்னு ஹலம் நபி அவர்களோடு மக்காவில் நடந்த ஒரு வாக்குவாதத்தில் நீண்ட வாக்குவாதம் வளர்ப்பேன் ஐந்த முகம் ஐந்த முகம் தேடி வந்தான் நபியை பார்த்த உடனே நெருங்க ஆரம்பிச்சு வழிய விடுக்கிறாபியனுடைய அம்பு கூட்டில் இருக்கிற ஒரு அம்பை எடுத்து எரிஞ்சாங்க கழுத்திலே ஒரு காயம் ஏற்பட்டது அந்த காயத்தினாலேயே அவன் மூத்தார் அவன் கிடந்த உருண்டு கதறிய வார்த்தைகளிலே இப்படி எழுதப்படுகிறது அவன் சொன்னானா முகமது நபி என்னை கொல்லுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் முகமது ரபி கொல்லுவேன் என்று வாக்கு கொடுத்துட்டாரு ஆயுத பிரயோகம் இல்லாமல் எச்சில துப்பி இருந்தா கூட நான் மௌத்தா போயிருப்பேன் அப்படின்னா உமையத்து கொல்லப்பட்டான் இதுல பல சகாபாக்கள் அதுல மிக குறிப்பிடத்தக்க மரணம் அவரது ரசூலுல்லாய் சல்லாஸ்லாம் அவங்களுடைய சிறிய தகப்பனார் அவரது ஹம்சா ரிகல்லாகும் ரதிகல்லாகும் அவங்களுடைய மௌத்து நபிகளுடைய சிறிய தகப்பனார் நபிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இஸ்லாத்திலே தன்னுடைய தந்தையை போன்று பாவித்தவர் அவர்களை கொன்றது வஹ்ஷி அப்படிங்கிற ஒரு சஹாபி பின்னால் அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சஹாபி கொண்டாங்க இவங்க மக்காவில் சிறிய தந்தை அத்தா கூட பிறந்த தம்பிய ஹம்சா ரூ ஷகிதாக்கி இருந்தாங்க பதரு போர்ல அதனால முத்தையும் என்ன செஞ்சாருந்தா அந்த கூப்பிட்டு என்னுடைய சிறிய தந்தைக்கு பகரமா முகமது ஒரு பின்னால முஸ்லீம் ஆகி போன இந்த சஹாபி சொல்லுவார் எனக்கு வேற எந்த நோக்கமும் தரப்படவில்லை எனது நோக்கம் எல்லாம் நான் ஒரு சுதந்திர மனிதனாக ஆகவேண்டும் போர்க்காலத்துல என்னுடைய முழு நேர வேலையா ஹம்சாவை தான் கண்காணிச்சது அவங்களுடைய அடிமையா இருந்ததுனால அதுக்காக ஹம்சா ரெல்லாம் அவங்களுடைய உடல் உறுப்புக்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டிருந்தது வரலாறிலே ஒரு கருத்து இப்படியும் சொல்லப்படுகிறது அவர்களுடைய நெஞ்சம் பிழக்கப்பட்டு உள்ளிருந்த இதயம் எடுத்து எடுத்து கடிச்சு துப்பட்டு ஒரு வெறிகுண்ட யாரோ ஒருவர் சேர்ந்தவர்கள் மக்காவிலிருந்து வரும்போது வீரர்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக வேண்டி பெண்களையும் சேர்த்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க பதினைந்து பெண்களும் அந்த படையில வந்திருந்தாங்க அதுல ஹிந்தா அவங்களும் ஒருத்தவங்க உற்சாகப்படுத்துறதுன்னு வேறு மாதிரி அல்ல மனைவிச்சிருந்தாங்க நெஞ்சம் பிழக்கப்பட்டிருந்தது இப்படியும் ஒரு குறிப்பு இருக்கிறது அவர்களுடைய ஆதரவு கூட அறுத்தறியப்பட்டது நபி அவர்கள் அந்த ஜனாசாவை பார்த்து நபியனுடைய மாமி தன்னுடைய சகோதரர் தம்பிக்கு இந்த மாதிரி ஏற்பட்டுருச்சுன்னு பார்க்கறதுக்கு ஓடி வந்தாங்க தலைவர் தான் ஏற்பட்டிருக்க நிலை வந்த முசுலா என்பது அவருடைய உறுப்புகள் ஒச்சப்படுத்தப்பட்டிருந்தாலும் நான் பதற மாட்டேன் மட்டும்ழமைக்கு மாறாகக்கள் மட்டும் அவர்களுடைய ரத்தங்கள் கரைகள் கழுவப்படாமல் ரத்தத்தோடு அப்படியே அடக்கப்படுவார்கள் மார்க்கத்திற்காக மார்க்கத்திற்காக இன்னுயிரை தியாகம் செய்த சுகதாக்கள் நாளை அல்லாவுடைய தர்பாரிலே அப்படியே இரத்த கரையோடு எழுப்பப்படுவார்கள் படைப்புகள் எல்லாம் கூடி இருக்கிற அந்த தர்பார்ல கேட்கப்படும் அல்லாவுக்கு காரணம் தெரிந்தும் கேட்பார் இவர்களுடைய தியாகத்தின் மரியாதை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் பறைசாற்ற ஏன் நீங்க கொல்லப்பட்டீங்க கேட்கப்படும் அவங்க வாயிலிருந்தே பதில் சொல்ல வைக்கப்படும் அதனால ஷொஹதாக்களுக்கு மட்டும் குழுப்பாட்டாம அடக்கும் எழுபது ஷொஹாக்கலையும் ஒரு குழிக்கு ரெண்டு பேரு மூணு பேருக்கும் தனித்தனியா கஃன் துணி போடுறதுக்கு கஃ துணி இல்லை ரெண்டு பேத்துக்கு ஒரு கஃன் துணி மூணு பேத்துக்கு ஒரு கஃன் துணி நவி சேர்த்து சுத்தினார் எழுவது ஷொஹதாக்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக பலராக ஒரே கபர்ல ரெண்டு மூணு பேர் கபருல ரெண்டு வகை இருக்கிறது அரபிலே நேரடியாக கட்ட கட்டையெல்லாம் அரபியில சொல்லுவோம்ல பிள்ளை குழி அப்படிம்பாங்க பிள்ளை குழி கபுரை அப்படியே தோண்டி சைடுல அலமாறி மாதிரி அப்படியே சுரண்டி எடுத்துறது ஜனாசாவை உள்ளே தள்ளு மலகு தள்ளிட்டு மண்ணை தள்ளி மூடியவர்கள் முடிந்தது உகது போர் புடிஞ்சவுடனே சகாபாக்களில் எழுபது பேரை இழந்திருக்கிற பெரும்பாலான பல சகாபாக்களுக்கு என்ன தகவல் மக்கத்து குறைசிகள் போ முடிச்சுட்டு இருக்கிற வழியிலேயே இப்போது ஒரு ஆலோசனை நடக்கிறது என்ன ஆலோசனைடா நல்ல தருணம் வீரர்கள் முப்பாயிரம் பேர் நாம இருக்கிறோம் முஸ்லிம்கள் நன்று மக்காவுக்கு போகவேனா நேர ஊருக்குள்ள போருவோம் அப்படின்னு ஒரு ஆலோசனை நடந்துகிட்டு இருந்துச்சு தகவல் கிடைச்சிச்சு தகவல் கிடைச்ச உடனே சகாபாக்கில் அப்படியே அவர் அறிவிப்பு கொடுத்தாங்க இப்படியே கிளம்புறது காயத்தோடும் ஒருவரை கேட்டு சகாபாக்களின் பெரும் கூட்டம் அப்போதும் தயாரான மதீனாவுக்கு வெளியே மக்கா செல்ற வழியில் நீண்ட தூரம் நபி வந்து சுமார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாள் தங்கி இருந்தார் சில நேரங்களில் அல்லாஹுடைய நாட்டுப்படி பாதிக்கப்பட்டாலும் தாக்கப்பட்டாலும் கிளம்பி மூணு நாள் காத்திருந்தாங்களுடைய நெஞ்சத்துல பயத்தை போட்டா வர்றதுக்கான துணிவில் ஆண்டு நடந்த உகது போர் நபி அவர்கள் கலங்கண்ட இஸ்லாமிய போர்களிலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்து போர் பதிலுக்கு அடுத்து இந்த போரிலே முஸ்லீம்களுக்கு கடுமையான பாடம் புகட்டப்பட்டது அந்த பாடத்திற்கான காரணமாக வரலாற்று ஆசிரியர்கள் ஏகோபித்து சொல்லும் காரணம் அல்லாஹுடைய தூதரின் ஒரு உத்தரவு கவனக்குறைவாக கவனக்குறைவாக கணிப்பு பிழையால் கைவிடப்பட்டது அதனால் தான் இவ்வளவு பெரும் விலை கொடுக்க வேண்டி இருந்தது அல்லாஹுடைய மார்க்கத்தை புரிந்து செயல்படும் தோஃபியக்கனை அல்லாஹ் நமக்கு தருவானா அல்லாஹுடைய அருளுக்கும் ராமத்திற்கும் உரிய நன்மக்களாக அல்லாஹ் நமையாக்கி வருல்வானா அலமது இல்லா ரொம்ப ஆனவி